அக்டோபர் ஒன்றில் சிம்மப்பொருளோன் சிவாஜி கணேசன் அவர்களை கௌரவப்படுத்தும் சிறப்பு நிகழ்ச்சியில் நட்டினை வானொலிக்காக தொகுத்து வழங்குகிறார் மணக்காளையம்பேட்டையில் இருந்து நாராயணதாஸ் சிவாஜி கணேசன் அவர்களின் பிறந்த நாள் இன்று தூத்துக்குடியே அலர்கள் பிள்ளை எல்லாத்தையுமே கலக்கிட்டு இல்ல கலக்குவது உங்கள் வேலை தெரிய வைப்பதுதான் எங்கள் கடமை இந்த கோரலுக நீர்தான் காரணம் அவங்க உங்க அரசியல் லாபத்துக்கு பயன்படுத்த பார்க்கறீங்க இருப்பவன் தவறில்லை உழைப்பவன் தவறு இல்லை இதுவரை நிலைமை இதில் அரசியல் எதுவும் இல்லை நீரும் சமரசம் பேச முயற்சிக்கவில்லை பேசி தீர்வதில்லையே பெரும்பது கொடுத்தவன் கொடுத்தால் தான் இழைத்தவன் சிரிப்பான் முதலாளிக்கு லாபம் கிடைக்கவில்லையே முதலைக்கு மீன் கிடைக்கவில்லையே என்று நீர் ஏழைய கவலைப்படுகிறேன் லாபம் இல்லை என்பதில் புதுவை இல்லை பழைய ஒப்பாரிதான் ஏழை மக்கள் செய்த வேலையால் வந்த வெகுமதிதானே இந்த ஆலையும் தோலையும் அதை சுற்றி உள்ள ஐயா அவன் உயிர பங்கு கேட்கவில்லை உயிர மாளிகை கேட்கவில்லை உயிர் வாழும் அளவுக்கு ஊழியர் கேட்கிறார் அதைத்தான் இருக்கிறான் முதலாளி இதற்கு பரிந்து பேச வந்து விட்டு அதிகாரி பசிய அது பசி அறிவி புது நெருப்பு அது சாகிதால் மூடி மறைத்து நினைப்பது ஆபசம் பேசி சிற்கலாம் என்பது பைத்திய காரத்தம் துப்பாக்கியால் மிருகத்தனம் எனக்கு அரைச்சனும் எனக்கு பார்க்கலாம் நொண்டி சமாதானம் இதை நீரவை போய் சொல்லுவோம் அந்த குலிக்கார பத்தம் கிட்ட நீரை அழைச்சேன் இருக்கா வலிப்பணத்தின் சம்பாபாரம் பொருளான எப்பதாம் தேதி எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் வேலை பார்த்து முதலில் மனித மனிதர்களை பார்த்து சிவாஜி கணேசன் அவர்கள் தென்னிந்தியாவின் ஒரு பெரிய நடிகராகவும் அரசியல்வாதியாகவும் இருந்தார் தனது குழந்தை பருவத்தில் இருந்தே நடிப்பதில் பேரார்வம் கொண்ட அவர் அதில் தன்னை தீவிரமாக ஈடுபடுத்திக் கொண்டார் எல்லோரும் ஒன்றாக அங்கோடு ஓடிவாங்க என்ற அனுபவ பொருள் விளங்க அந்த அனுபவ பொருள் விளங்க தாக்கை அண்ணாவன் நீங்கள் அழகான வாயால் பண்ணாக பாடுறீங்க தாக்கை நீங்கள் அழகான வாயால் பாடுவீங்க தாத்தாகன ஒண்ணாக கா கா கா பின்னர் அவர் தெலுங்கில் ஒன்பது திரைப்படங்களும் கன்னடத்தில் ஒன்றும் மலையாளத்தில் இரண்டும் ஹிந்தியில் இரண்டும் நடித்தார் இவர் நடித்த திரைப்படங்களின் எண்ணிக்கை முன்னூறுக்கும் மேற்பட்டதாகும் அவருடைய பிறப்பு சிவாஜி கணேசன் அவர்கள் சின்னையா மன்றாயருக்கும் ராஜாமணி அம்மாளுக்கும் மகனாக விழுப்புரத்தில் அக்டோபர் ஒன்றாம் தேதி ஆயிரத்தி ஆண்டு பிறந்தார் இவரது இயற்பெயர் விழுப்புரம் சின்னையா பிள்ளை கணேசன் எல்லைப்புறத்தில் மறுத்தே அது மனிதாபிமான பெயர் என்றும் கூறினேன் ஏன் மஞ்சள் இந்த நீலிய ஆட்சிக்கு ஏன் மனிதா நீர் எல்லைப்புலத்தின் வீதியிலே விடும் பிணங்களை பார்த்தார் அவைகளை அணைத்துக் கொண்டு அலவை குடிக்கும் அருமை கேட்டார் பிஞ்சு மாங்காய் பிளந்தது போல் கண்கள் படைத்த கொஞ்சம் மொழி மாதம் தம் கண்படுத்து விட்டு எந்திய உலகின் ஏழை குளங்களில் அந்த காட்சியை கண்ணால் கண்டால் நடக்கும் ஆட்சிக்கு நாமதே என்னவென்பதற்கு பதில் மட்ட வர்சனமாக கிடைக்கப்படும் எல்லைப்புறத்தில் இவ்வளவு குருவி நடக்கிறதா மந்திரியாருக்கேன் மழை பெய்கிறதா என்று எல்லைப்புறம் இங்கிருந்து நெடுங்குறத்தில் இருக்கிறது அங்கே நடக்கும் செய்து இந்து விழித்து எது இல்லையத்துக்கும் காலுக்கு எட்டார முறை என்று கூறி காதலில் வரும் பொண்ணை கவனியாக இருந்துவிட்டால் தனது உயிருக்கே ஆபத்தும் அன்னவா உயிருக்கே ஆபத்தும் இங்கே உண்மார போடுகிறீர்கள் ஒன்னாக்கம் நடத்துகிறீர்கள் ஏற்றுகிறீர்கள் அங்கே விஷக்கொடி பழகிறது கண்ணாகம் சீடுகிறது கடும் குடி பாய்கிறது அழிக்கிறார்கள் படிக்கிறது என்று சொன்னால் ஒன்று விடுகிறார்கள் இல்லை நாட்டுகிறார்கள் இல்லை என்றால் இல்லாமலே செய்து விடுகிறார்கள் ஆண்களும் நமக்கு ஏன் அழகை கொடுத்தான் என்று பெண்கள் கவலைப்படும் பிரதேசம் மன்னவா எல்லை எத்தனை பேரை மணிகளின் கருத்துக்கள் கேள்விப்பட்டிருக்கின்றன அன்னை மனதின் கண்டுபோல் ஒளி செய்யப்பட்ட கேள்வி வழி பாவ இடத்தனை பேர் செந்தேனும் திரைமாவும் போல் ஆகிவிட்டோம் சென்றவிடே அமுதே நம் அன்னைக்கு ஊர்வலம் சென்றார் உடல் இரண்டாய் ஈரொன்றாய் ஆகிவிட்ட மணமக்கள் அவர் நம் எண்ணக்கோட்டை அறந்துவிட மணமகளை பெருமகனாய் இவருடைய ஆரம்ப கால வாழ்க்கை சிவாஜி கணேசன் அவர்கள் தனது இளம் வயதிலேயே நாடகங்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்டதாலும் அதில் பங்கேற்பதில் ஆர்வம் இருந்ததாலும் தனது கனவினை நிறைவேற்ற ஒன்பது வயதிலேயே வீட்டை விட்டு ஓடிவந்தார் பின்னர் அவரது சொந்த அம்மாவே நாடக குழுவில் இடம்பெற உதவி செய்தார் இன்று நாங்கள் நடத்துகிறோம் கொண்டார நடிகர் என்னாட முருடம் தென்னாட்டு நடிக மன்னர் கண்டப்பா அவர்கள் தோன்றுவார் முந்தி முன் தன்மகனே முாயகனே முக்கண்ட நான் மகனே கண்டறிக்கு முிறந்த கணபதியே நீ அருள்வாய் கந்தறிக்கு முன்பிருந்த கணபதியே நீ அருள்வாய் ஆச்சி கல்ல நட Let me summon my Hungarian cues and HDD member to allow ourselves to glucose benim dividends. SCIENT GRO alt? ng mouth пис? நாம் பிறந்தது தஞ்சாவூர் சூறக்கோட்டையிலே பழப்பு மேலக்கோட்டையிலே இருப்பு கேடக்கோட்டையிலே நாம் பிறந்தது தஞ்சாவூர் நான் பழைக்கிற பொழப்பு இந்த காட்டும் பக்கத்திலே கடைச்சா நாட்டும் பக்கத்திலே அடிச்சா ரோட்டு பக்கத்திலே கோட்டை கொத்தளம் கோட்டை கொத்தளம் மீதில் ஏறி பூட்டையும் உடப்பேன் கொடைச்சில் கேட்டையும் அடிப்பேன் நாட்டையும் கொழைப்பேன் கூட கோபுரம் ஆட மாடிய ஏரியும் குடிப்பேன் பெரிய கோட்டையை உடப்பேன் எந்த நாட்டையும் பழைப்பேன் இருந்துக்கு போனே ஊட்ட திறந்துட்டு போனேன் முடிச்சா பறந்துட்டு போனேன் வேலூர் ஜெயிலில் மூணு மாசம் இருந்துட்டு போனேன் ஊட்ட திறந்துட்டு போனேன் முடிச்சான் பறந்துட்டு போனேன் மூட்டையை சிலடன் திருடி கொண்டு போகிறான் சிறனை தன் கணவன் என்று நினைத்து அவன் கையில் இருக்கும் மூட்டையை தன்னிடம் கொடுக்கும்படி அவன் கேட்கிறார் அதை சில கொடுக்க ஆள் நேரத்தில் செல்கிறார் இந்த காட்சியை தக்காளி கண்ணு குட்டி தாயில்லாத கண்ணு குட்டி தஞ்சாவூர் மாமனுக்கு நீ தாண்டி கொண்டாச்சி நீ தாண்டி கொண்டாட்டி தைலம் போட்டு சீமா சாரு கொண்ட போட்டு சீயசு பசு போல ஏடி வந்த சின்ன குட்டி மேடி வந்த சின்ன குட்டி டிங்கு டிங்கி காடலா கொஞ்ச டப்பாங்கு திரு போடலா டிங்கு டிங்கி காடலா கொஞ்ச டப்பாங்கு திரு போடலா नी यारू? ना उर्ण अरुप कुमारे, इंदे काट्टे वेगे रादा वंद रिखे? कम्देजमार इरिखे, पुँच्छ नडम्द काट्टू? उन्हें नड़यप्पात्ता, पुम्पलया तरीएदु, वी आमपुल्लया, पुम्पल्लया ना आखला दा, अहाँ என்றாலே ஆரடி தள்ளி முடித்தது ஏனடியோ மூடி மாறி சென்ற கள்ளப்பையா கள்ளப்பைய தங்கத்தை போலே உதடி அதில் மீசை முளைக்காதது வீர மீலை சின்னப்பையா விடமாட்டோம் கொம்பிள்ளைகளை கண்டா ஆதரித்து அனுப்புவோ நான் அடிமஞ்ச பூசை போட்டு வச்ச கண்ணை பெண்ணம் மாற போட்டுக் கொண்டாள் என்று சொல்லுங்க இறங்கு குறவா மானே நாயகி நீயே ஐயா சிங்கிடு சிங்கிடு சிங்கிடு ஐய ஐயா சிவாஜி கணேசன் அவர்கள் கமலா என்பவரை மணம் முடித்தார் அவர்களுக்கு ராம்குமார் பிரபு என்ற மகன்களும் சாந்தி தேன்மொழி என்ற மகள்களும் உள்ளனர் செய்யும் மனம் கொண்டது எங்கள் எல்லாம் என்னும் பேரை கண்ணன் வளர்ப்பா நல்லதொரு குடும்பம் பல்கலை கழகும் அன்பு மணி வழங்கும் சுரங்க இவருடைய திரையுலக வாழ்க்கை திரையுலகக்கு வரும் முன் நாடகங்களில் நடித்த சிவாஜி கணேசன் அவர்கள் இந்து ராஜ்யம் என்ற நாடகம் மூலமாக மிகவும் பிரபலமானார் இதில் பேரரசர் சிவாஜியாக நடித்த அவரின் நடிப்பு திறமையை தந்தை பெரியார் அவர்கள் பெரிதும் பாராட்டினார் அவர் அவரை சிவாஜி கணேசன் என்று அழைத்தார் இந்நிகழ்ச்சியே அவருக்கு சிவாஜி கணேசன் என்ற பெயரை நிலைக்க செய்தது காரணம் தாங்கள் தாழ்ந்த ஜாதியா அரசியலையும் அறிய மாற்றியதாம் அதனால் உறுதியோட்டி கொள்ள முடியாது தானும் நாளும் ஒன்றனை கண்டு தன்மையே வந்த மன்னர் சிவாஜி தாண்ட ஜாதியா மன்னர் குளத்தில் பலவாதவன் பரம்பரை உரிமை இல்லாதவன் மனங்காக்கும் குடியாதவன் மகுளம் தாங்க முடியாதா ிய தந்த புரட்சி அமர்ந்து ஆட்கள் இருந்த சுவாரியை கண்டு போர் வாற்றும் வளர்த்தும் மன்னவன்தும் ஆரத்தி எடுத்த நின்று செட்டி வளர்த்தும் அதன் அனுபவிப்போம் என்று இந்த ஆனக்காரர்கள் அங்கே உரையை மீட்டு வாழை எடுத்த கோட்டையிலை விட்டு கதைய பெண்கள்டியற்களை ஏற்றி பாராட்டிய கொடியை நான் இயற்றிய கோட்டையில் தான் என்னையார் கேட்டார்கள் நீ யாரென்றும் எவன் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரனோ எவன் மண்டலத்தின் காரணனோ அவனர்களுக்கு எப்போது கொண்டே இருக்குமோ அவளை பார்த்து வாழ்க்கை வஞ்சக கூட்டம் மக்களின் மலமையை கொண்டே வளரும் கூட்டம் அறியாதவன் என்று இதுதான் முடிவென்றால் இல்லை எனக்கு முடி என்றால் நான் காத்த கோட்டை வேண்டுமோ கொத்தகங்கள் வேண்டுமோ பெற்றி பார்த்து வேண்டுமோ வாரம் வேண்டுமோ கரையால் புத்தன்ன கண்ணங்களுக்கு சொன்னமோ அறியப்படும் கோட்டை ஒன்லித்தும் கொ தமிழ் திரையுலகில் பராசக்தி என்ற திரைப்படம் மூலமாக அறிமுகமான சிவாஜி கணேசன் அவர்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட தமிழ் திரைப்படங்களில் நடித்துள்ளார் அவர் இரண்டு ஹிந்தி திரைப்படங்கள் ஒன்பது தெலுங்கு திரைப்படங்கள் மற்றும் ஒரு மலையாள திரைப்படத்திலும் நடித்துள்ளாா் நாட்டுக்குரியது எங்கு பெண்ணும் ஆணும் வாழும் வாழ்க்கை தென்னாட்டிலே தண்ணீரும் பொன்னீரும் விளையாடுது மூன்று தமிழ் தோன்று நிறம் எங்கள் நாடு ஓ கலையல்லவா திருமஞ்சள் முகக்கிலையல்ல நான் சிறந்த நாட்டுக்கு எந்த நாடு தெரியது எங்கு பெண்ணும் நாணு வாழும் வாழ்க்கை இறியது என் நாட்டிலே தண்ணீரும் பொன்னியிலும் மூன்று தமிழ் போர் அழிக்கும் பாண்டி நாட்டிலும் கொன்னி வீழ் தோறும் தீபம் ஏற்றும் சோழ நாட்டிலும் சென்னை இளநீர் சொரியும் சேர நாட்டிலும் சென்னை இளநீர் சொரியும் சேர நாட்டிலும் திருக்கோயில் திறந்தோங்கும் தொண்டை நாட்டிலும் நான் பிறந்த நாட்டு நாடு தெரியவில்லை எங்கு பெண்ணும் ஆளும் வாழும் வாழ்க்கை வாழ்ந்து பார்த்தது இந்த கீழே நாடு தனி வழியே நடந்து பார்த்தது விஞ்ஞானம் அந்த நாட்டில் போரை நாடுது அந்த நாட்டில் போரை நாடுது எங்கள் விஞ்ஞானம் உலகம் அமைதி கேடுது நான் பிறந்த நாட்டுக்கு எந்த நாடு செய்யது எங்கள் பெண்ணும் நானும் வாழும் வாழ்க்கை நாட்டிலே அவருக்கு தெளிவான உணர்ச்சி பூர்வமான தமிழ் உச்சரிப்பும் நல்ல குரல்வளமும் வளமும் சிறந்த நடிப்பு திறனும் இருந்ததால் நடிகர் திலகம் என்றும் நடிப்பு சக்கரவர்த்தி என்றும் மக்களாலும் திரையுலகத்தினராலும் அழைக்கப்பட்டார் அதிகாரி வந்த நோக்கம் அதாவது அதாவது அதாவது சுந்தரியர்கள் இதுவரை தங்கள் பொறுப்பில் இருந்த அரும்புளம் துப்புலாபுரம் இவ்விரண்டு ஊர்களையும் சர்வே செய்து அதாவது பிரித்து அளர்ந்து கிட்டையாபுரத்து அரசுக்கு சாசனம் செய்திருக்கிறார்கள் என்ற எடுத்து பற்ற வாயிலாக அதாவது அதாவது அவருடைய பாட்டங்காலத்து சொத்தம் அவைகள் அதற்கு அந்த பாட்டதே வந்தாலும் நடக்காதே அப்படி இருக்க இந்த வெள்ளைக்கால பேரனுக்கு ஏன் இந்த வீண் வேறு அரசே ஆத்திரப்பட்டு பேசுவதில் லாபமில்லை அவர்களிடம் பயங்கர வியில் இருப்பதை நானே நேரில் பார்த்து வந்தேன் இதையெல்லாம் எடுத்துக்கொள்ளத்தானே நீ இங்கு வந்திருக்கிறார் இல்லையா எட்டப்பாட்டப்பா எட்டப்பா உனது வேஷம் கலைந்து விட்டதே என்று கலங்காதே இந்த வீரபாண்டியனுக்கு தெரியாமல் ஒரு இயங்கு கூட இந்த பாண்டாலம் விட முடியாது அலட்சியாக கற்று மருந்து கொடுத்திய வேட்டரசர்கள் கூட நமது தந்து செய்ய திரும்பி பார்க்க தூண்டவில்லை இதுவரை அப்படி இருந்த கரலின் சூறாவளி பயிலே சிக்கி கரும்பு கொண்டு மோதிக்கிய ஏதோ வெள்ளை கொட்டுகள் உன் அறிவைத்தான் பறிமுடுத்து விட்டாயா சூழ்ச்சிக்கு இரையாடிவிட்டால் எட்டப்பா இவரை நம் இணத்தவர் என்று பார்த்தால் எதிர்காலத்தில் நாட்டின் நேற்றிலே கரைபடிந்துவிடும் எட்டப்பா நீ தூதராக வந்ததால் என் வாழ்க்கை வேலை இல்லாமல் போய்விட்டார் நீ வந்த வேலை நல்ல வேலை என்று சொல்லாமல் போய்விடும் என் முன்னிற்கு ஏற்றி போய்விடும் ஒன்று இது தாய் திரு அக்காலத்தில் தேசத்தலைவர்களின் பாத்திரங்களை ஏற்று திறம்பட நடித்த முக்கிய நடிகர்களுள் ஒருவர் சிவாஜி கணேசன் அவர்கள் ராஜராஜ சோழன் மற்றும் கப்பல ஒட்டிய தமிழன் ஆகிய திரைப்படங்களே இதற்கு சான்றாகும் எங்கள் மாநில தாயை வழங்கிடும் சென்றோம் தந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை பழங்கிடும் என்போம் தந்தே மாதரம் சென்றோம் ஆயிரம் பிங்கு ஆயிரம் பிங்கு ஜாதி அன் புகல் என்ன நீதி ஆயிரம் பூண்டி சாரி எனில் தான் நீயர் வந்து புகழ் தாயின் பயத்தில் பிறந்தோ ஒரு தாயின் பயத்தில் பிறந்தோ நம்மு தண்டை செய்தாலும் சகோதர ரங்கோ பண்டே மால ரஞ்சன் போரோ எங்கள் தான் என காலை வழங்கில் நன்றிந்துடல் வேண்டும் நன்றிந்துடல் வேண்டும் இந்த ஞானம் பண்டார் பின் அமைக்கது வேண்டும் நன்றில் தேர்ந்திடல் வேண்டும் இந்த ஞானம் பண்டார் பின் அமைக்கது வேண்டும் வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாலத்தாயை வணங்கிடும் என்போம் வந்தே மாதரும் என்போம் எங்கள் மா இலத்தாயை வணங்கிடும் என்போம் வந்தே மாதரும் என்றோம் பாண்டிய கட்ட பொம்மன் போன்ற திரைப்படங்கள் இவரின் வீர வசனத்திற்காக பெயர் பெற்றவை இருபத்தி மூன்று நாட்களுக்கு பிறகு நாம் இந்த ராமநாதபுரம் தேசியால் ஏதோ ஒரு சூழ்ச்சிக்கு தயாராக இருக்கலாம் நமக்கு அறிவு உண்டு ஆற்றல் உண்டு எதற்காக பயப்பட வேண்டும் அப்படியா வீர பாண்டிய கட்ட பொம்மனும் வெகுதூரம் வந்துவிட்டு நட்பு விரும்பி அழைப்பதாக அறிகிறேன் நட்பு வேண்டும் ஆனால் அதற்கேற்று நடப்ப இல்லை உம்மிடம் கட்டுக் கொடுப்பு இனம் தமிழ் இனம் கட்டுக் கொடுக்க முயற்சிப்பது அருகிலும் லமாப்பிடமிருந்து நாட்டு இருப்பது நாங்கள் நீராமியின் பேட்டி கொடுப்பவர் நாங்கள் இல்லாவிட்டாக இந்த நாட்டுக்குள்ளே நுழைந்திருக்க முடியாது கீட்டு கொடுக்கவில்லை எங்களை சேரலுக்கு கீழே திரைப்படம் செலுத்தவில்லை வெகு தான வரிப்படம் வந்து தேரவில்லை இந்த வாட்சிக்கெல்லாம் வட்டியும் செலுத்தவில்லை வரி வட்டி வானம் பொழிகிறது பூமி விளைகிறது உணர்ச்சி ஏற்படுப்பது எங்கள் ஒரு வயலுக்கு வந்தாயா ஏற்றம் வைத்தாயா நீர் பாட்சி நிறுவைய கண்டாயா நட்டு நடத்தாயா கரைபறித்தாயா கரவி வாழ் உணவருக்கு கண்டிக்கலையும் குமந்தாயா அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அமைத்து பணி புரிந்தாயா அல்லது நீ மாமனா மச்சானா மானம் கெட்டவனே எனக்கு கேட்குவாய் சிலை போரடித்து நெற்கவிக்கும் மேலாற்று உடல் சுத்தம் பழக்கியலின் உடலையும் போரடித்து தலை தரையில் நெற்கதிர்களால் குவித்துவிடும் துடிக்கிறது நீசை அடக்கு அடக்கு என்று நட்பு நாடி வந்த உறவு முறை அடுக்கிறது என்ன நீசையை முறுக்குகிறாயாத்தறிவுறி உன்னை திரைப்பட உத்தரவிடுகிறேன் அரசு பாசமலர் வசந்த மாளிகை போன்ற திரைப்படங்களில் இவரது உணர்ச்சி பூர்வமான நடிப்பை காணலாம் மலர்களை தங்கைகிற போல் தங்கை உறங்குகிறாள் அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்ட போல் தை உறங்குகிறாள் அண்ணன் வாழவைப்பான் என்று அமைதி கொண்டாய் கலைஞரும் அவள் படைத்தாய் அண்ணன் நீ பேரி பறந்துகின்றான் கனவுகள் நம படைக்காய் அண்ணம் கற்பனை தேரி பறந்து சந்த மாதர்கள் குணமே மங்களமேடின் பொன் வண்ணம் கண்டான் மாமணி மாய்гей மாதர்கள் குணமே மங்களமே கற்பனை தேர பறந்து சென்ற ஆசையும் பாதையில் ஓடிய கண்மையில் அன்புடன் கால்களில் Ghandira Ghanda பால் மணம் கண்டாய் பொங்கிடும் தாய்மையில் சேயுடன் நின்றாய் பூமணம் கொண்டவை பால் கண்டாய் பொங்கிடும் தாய்மையில் சேயுடன் நின் மலர்களைப் போல் தந்தை உறங்குகிறாய் அண்ணன் என்று அமைதி கொண்டாய் தரண்கள் அவள் வடைத்தான் அவன் கருவனை தேர்தல் கந்தன் கருணை திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் போன்ற பக்தி திரைப்படங்களும் பெரிதும் பேசப்பட்டவை சைதேவி Bye. ாய் ஏற்றம் தரும் புலமை ஆசல் தந்தாய் ஐயம் கழிய வைத்து அறிவு தந்தாய் ஐயம் கெளிய வைத்து அறிவு தந்தாய் ஒலி தந்து மொழி தந்து குரல் தந்தாய் ஒலி தந்து மொழி தந்து குரல் தந்தா வருடைய அரசியல் வாழ்க்கை அரசியலில் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்த சிவாஜி கணேசன் அவர்கள் ஆயிரத்தி வரை திராவிட இயக்கத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி காங்கிரஸ் கட்சியில் இணைந்து செயல்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாடாளுமன்றத்தில் மேலவை உறுப்பினரானார் பின்னர் கட்சியில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கட்சியை விட்டு விலகி தமிழக முன்னேற்ற முன்னணி என்ற புதிய கட்சியை தொடங்கினார் வாழும் தெய்வங்களே நம் தேசம் காப்பவர் நீங்கள் அங்கங்களே நாளை தலைவர்களே நம் தாயும் மொழியும் தங்களே சிங்கங்களே வாழும் தெய்வங்களே நம் தேசம் காப்பவன் நீங்கள் நம் தாத்தா காந்தியும் மாமா நேரும் தேடிய செல்வங்கள் பள்ளி சாலை தந்தவன் ஏழை தலைவனை இடமும் எண்ணங்கள் வீரும் தந்தை சிங்கங்கள் வாயு தெய்வங்கள் நம் தேசம் காப்பவ நீங்கள் நம் சக்கரம் காத்திடாமே முகமே இமந்தை பனிடாய் தந்தமாய் உகாணும் சுழிசெயல் தெய்வங்கள் என்று ஒன்றை செய்யுங்கள் ஒன்றை நன்றே செய்யுங்கள் நன்றும் இன்றே செய்யுங்கள் சீர்கேடி நொவிலின்மேல் வீரின் வாளையே வெத்திமேல் வெத்தி தங்கங்களே நாரை சளைமமே னும் பாయు முளium தந்திங்களே நீங்கள் பெரும் நடிகராக இருந்தாலும் அவருக்கு அரசியலில் எம்ஜி ராமச்சந்திரன் போல செல்வாக்கு கிடைக்கவில்லை ஆகவே தனது இறுதி காலத்தில் அரசியலில் இருந்து ஒதுங்கி இருந்தார் ிய என்பது என் பேரு இந்திய நாடு என் வேறு இந்திய என்பது என் பேரு எல்லா மக்களும் என் உறவு எல்லோர் மொழியும் என் பேச்சு இதை தொகுத்தர் என் தோழே அலகால இதை தொகுத்தர் கடவுள் எங்கள் அல்லா அல்லா அல்லாம் யானும் முடிவடும் ஜனநம் எடுத்தது கேரளம் திருப்பூர் ஜில்லா தேயிலை மிளகு விளைவதை பார்த்து வெள்ளை வந்தான் வாங்க पंजाब वाली सुनो पंजाब वाली सुनो तंग करसम पुत्रविल इंजन कूलिल देखो देखो हावे को देखो मियां होवे तो देखो पिया होवे तो देखो मियां होवे तो देखो ओ किनन வெنجம்லலலலதெபதி பகதி சிரந்த பொன்னாரே பகதி சிரந்த பொன்னாரே யாஹு யாஹு யாஹு யாஹு யாஹு யாஹு யாஹு யாஹு யாஹு யாஹு யாஹு யாஹு யாஹு யாஹு யாஹு யாஹு வெنجு திரந்தி வெந்து வளங்குங்கள் அவர் வாங்கிய விருதுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆசிய திரைப்பட விழாவில் சிறந்த நடிகருக்கான விருது கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி விருது ஆயிரத்தி செவாலியர் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பால்கே விருது ஆயிரத்தி சிறப்பு விருந்தனராக அமெரிக்க நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டபோது நயாகரா மாநகரின் ஒருநாள் நகரத்தந்தை என கௌரவிக்கப்பட்டார் yang kandeng ku sang toti katung ni palatin patu diwe kecet sa ni sodangwe ajasaniku wasi ni terumai ni ma dani bani batting satang ni palatin patu palen satung sa di halai bani gunni na dalan bani மீது சூழல் நடுநடு விடல் அவருடைய இறப்பு தென்னிந்திய திரைப்படத்துறையில் சிறந்த நடிகராக விளங்கிய சிவாஜி கணேசன் அவர்கள் சுவாச பிரச்சனை காரணமாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஜூலை 21, ஒன்று இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தனது எழுபத்தி வயதில் மரணம் அடைந்தாா் அன்பையும் இந்த பூமியில் வைத்த அவன் ஒரு சரித்திரம் தாயகம் செய்து தாயகம் இந்த மண்ணுக்கு தந்தார் அவன் ஒரு சரித்திரம் அவன் நபி நிताई கோ விலமند கொண்டாடும் வண்ண பட்டு ஆடை கண்ட வண்ண தெய்வம் நிறைந்தாரும் хангел தன்னே பூமியில் பாலை கோ விலமند கொண்டாடும் வண்ண பட்டு ஆடை கண்ட வண்ண தெய்வம் நிறைந்தாரும் மாலிகை செப்பி புлейசோலே கந்தாடும் சும்மை வீடொலி மங்க கண்டாடும் மகராஜன் பண்ணை ரெண்டு அரங்கேற்றினீராடும் அவனொரு सदीத்திரம் அவனொரு सदीத்திரம் அவன் ஒரு தரித்திரம் ஆயிரம் பெண்கள் பூமியில் தந்த தந்தையை இந்த பூமியில் வைத்தார் அவன் ஒரு சரித்திரம் தாயம் என்று மண்ணுக்கு தந்தார் அவன் ஒரு சரித்திரம் அவன் இதுவரை சிம்மக்குரலோன் திரு வாஜு அவர்களின் பிறந்தநாள் சிறப்பு நிகழ்ச்சியை நச்சினை வானொலிக்காக தொகுத்து வழங்கியவர் மணக்களையம்பேட்டையில் இருந்து நாராயணதா